அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துணியில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியில் தேசிய மனுவில் இந்த சிந்தனையின் தலைப்பு பெருந்தன்மை இந்திய பொறியியலின் தந்தையாக போற்றப்படும் சர் விஸ்வேஸ்வர் ஐயா மைசூர் திவானாக இருந்தார் அப்போது ஒரு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஒரு மாவட்டத்தின் கலெக்டர் அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் அந்த கலெக்டர் ஐயா நான் தங்களுக்கு கீழே முன்பு செய்தவன் என்றார் சர் விஸ்வேஸ்வர் ஐயாவிடம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது தாங்கள் என்னுடன் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள் எனக்கு கீழே வேலை செய்யவில்லை என்றார் சார் விஸ்வேஸ்வரர் அவருடைய பெருந்தன்மை என பேச்சை கேட்டு மனம் நகிழ்ந்தார் கலெக்டர் பெருந்தன்மை என்பது இருப்பதில் தன்னை தளர்த்தி கொள்வது மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் தன்னுடைய பணியை எளிமையாக செய்வது பெருந்தன்மை என்பது உடல் சம்பந்தப்பட்ட தன்மை அல்ல அது மனம் சம்பந்தப்பட்ட மலர்ச்சி சிந்திப்போம் வாழும் வாழ்வில் பெருந்தன்மையோடு வாழ்வோம் நன்றி